السلام عليكم ورحمة الله الحمد لله نحمده ونستعينه ونستطره ونؤمن به ونتوكل عليه ونعود بالله من شعور أنفسنا ومن سيئات أقمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادية له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد احمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فيقول الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضو عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون صدق الله الرجيم نبي بقره نبي بن الحارث رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الزمان تدست دارته هده يوم خلق الله السماوات والأرض أصلت اثنى عشر شهرا منها أربعة حرم ثلاثة متواليات ذو الكعداء وذو الحجاء والمحرم ورجم مضر الذي بين جماداء وشعبان الرواب البخار ومسلم புகழ் கருணையும் சலாம் என்னும் ஏதேற்றமும் சத்திய தூதர் சன்மார்த்த போதவர் சர்தாரி அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லலாஹு அலை செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் தாபிய உண்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் செய்யாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான ஆண்கள் பெண்கள் மீதும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் சந்திருக்கும் அல்லாஹு இதழடி அல்லாஹா குஷ் மகான ஹோசஹாலா எந்த விடயங்களை செய்யுமாறு அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமா அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹா குஷ் மகான ஹோசஹாலா தரித்திருக்கிறானோ அவைங்களை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் பித்த புல்லாம் கணின கொலமாக்களே கணவான்களே சகோதரர்களே நண்பர்கள் அல்லாஹு படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான் நிச்சயமாக சத்தியமாக அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் அவன் நாடின நேரத்தில நாடின விடயங்களை நாடின அமைப்புல நாடின முறையில செய்யக்கூடிய குதிரத்துள்ளவனாக சக்தி உள்ளவனாக இருக்கிறான் கணிமிக் அல்லாஹவி நல்லடி யார்களை அருமையானவர்களே எப்படி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்துல எங்களுடைய உள்ளங்கள்ல குறிப்பாக முஸ்லிம்களுடைய உள்ளங்கள்ல பெரியோரு கண்ணியம் பெரியோரு சிறப்பு உள்ளத்துல இருக்குதோ கணியமிக் அல்லாஹவி நல்லடி அவர்களை அருமையானவர்களே அதே போல கண்ணியத்தை அதே போல சிறப்ப அதே போல பெரியோரு ஆச்சரியத்தை அல்லாஹுக்கு சுமகான அவனுடைய பெயர்லையும் அல்லாஹ் ஒளிச்சு மறைச்சி வைத்திருக்கிறான் கண்ணியமில்லுவி நல்லதார்களை அருமையானவர்களே எங்களுடைய பெயர்களை நாங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தா அதனுடைய முதல் எழுத்து அப்படி இல்லாட்டி எங்களுடைய பெயருடைய கடைசி எழுத்து இதை நாங்கள் அப்படியே இல்லாமல் ஆக்கினோம் என்றா நீக்கினோம் என்றா அதுக்கு சில சந்தர்ப்பங்களை அறுத்தமே இல்லாமல் வைத்திருக்கோம் ஆனால் கண்ணியமி கல்லாகுவி நல்லதியார்களை அருமையானவர்களே அல்லாஹின் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த பெயர் கண்ணியமி கல்லாகுவி நல்லதார்களே பெரியோர் ஆச்சரியர் பெரியோர் அற்புத வைத்திருக்கிறான் என்ற வார்த்தை அல்லா பேசுகிறான் இதே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில இருந்து நாங்க முன்னுக்கு முதல் எழுத்து அழிப்ப நாங்க எடுத்துட்டோம் என்றா இந்த இடத்துல என்று வருத்தோம் இந்த எல்லா என்ற வார்த்தைக்கும் கருத்து இருக்குது அதுவும் அல்லாவதான் குறிக்கும் அல்லா இதுவும் அல்லாவதான் குறிக்கும் கண்ணியமிகல்லாகவி நல்லடி அருமையானவர்களே இந்தியமிக் அல்லாஹவி நல்லடி ஆறுகளே இதுவும் அல்லாஹ் என்ற வார்த்தையே குறிக்கும் இதே போல லகு என்று செல்லக்கூடிய அந்த லாம் அதையும் எடுத்து போட்டோம் என்றா ஹூ இந்த قرآن அல்லா பாதிக்கிறான் இந்த ஹூவும் அல்லாவைதான் சொல்லு கணிமித் அல்லாஹ் நல்லே அருமையான தொடர்பு படுமோ அதெல்லாம் துனியால கண்ணியங்கள் கூட கூடிய ஒரு விஷயமாக பார்க்க நாளுக்கு நாள் அதனுடைய கண்ணியம் கூடி கொண்டு போன்ற வார்த்தையில தொடர்புள்ள எல்லாம் உதாரணமாக எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அருளப்பட்ட வேதம் இந்த உண்மைக்கு அல்லாஹதி நல்லே இந்த குரகான் அல்லாஹோட சம்பந்தப்பட்டிருக்குது கிதாப் அல்லாவுடைய வேதம் கண்ணியமிக் அல்லாஹவி நல்லடியார்களே உள்ளத்துல செய்ய வச்சு யோசிவோம் நாள் இந்த குரானுடைய கண்ணியம் சமூகத்துல கூடுதலா குறைதா குரான படிச்சு இஸ்லாமத்துக்கு வரக்கூடிய மக்கள் குறைவா கூடுதா எங்களுக்கு தெரியும் இந்த காலத்திலேயே சொல்லுவாங்க அதிகமாக மார்க்கம் தான் தீனு الاسلام தொடர்பு கண்ணியமித்தவர்கள் கண்ணியமிக்க அல்லாஹியாரர்களே அதே போல பைத்துடைய வீடு அல்லாஹுடைய வீடு புனித ஏதோ ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் அதுவும் வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் அந்த சங்கடமான சூழ்நிலையில இருந்தாங்க தனித்தவனாக தனியா அந்த காபா இருந்த வரலாறு கிடையாது நாள் அச்ச பேர் காலத்துக்கு காலம் அந்த கண்ணியம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல நீக்குது ஒவ்வொருத்தரும் ஆசை வைக்கிறாங்க விரும்புறாங்க முன்னால அந்த காபா எங்களை கண்ணால பாக்கணும் அப்பா எத்தனை பேருடைய ஆசை கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லே காரணம் அல்லஹோட இந்த காபா இந்த வைத்த பேர் என்ன தொடர்புகளும் இப்படியான ஒரு பெயர் கொடுக்க படல அல்லாஹுடைய ரசூல் தான் ஆனா அல்லாவுடைய பெயரோட சேர்த்து கண்ணியமிக் அல்லாஹவி நல்லே பின்பற்ற கூடிய மனிதர்கள் கூட அவர்களுடைய நடைமுறைகள் வாழ்க்கையில எடுக்கிறது கூட அவங்களுடைய சுண்ணத்துக்களை வாழ்க்கையில பின்பற்றுவது கூட ஏ அல்லா ஓட நல்லடியார்கள் அற்பமானத்தை அல்லாட ஒத்தான் அல்லாட ஒத்தகம் என்று பேசுறானே கண்ணியமிக் அல்லாஹவி நல்லடியார்களே சமூக கூட்டத்தின் பக்கம் இந்த ஒட்டம் அனுப்பட்டு பார்த்து சரி இஸ்லாத்துக்கு வரணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமானவன் ஒன்பது நபர்கள் குரான் செல்லுது ஒன்பது பேர் மோசமானவங்க அதுல இந்த சத்தாதிமனு சாலி இவன் பெய்து அந்த ஒட்டகத்தை கொலை சென்றான் எந்த ஒட்டகம் இது சாதாரண ஒட்டகம் அல்ல அல்லானல்ல நல்லடி அருமையானவர்களே ஏன் இதெல்லாம் பேசுறோம் தெரியுமா ஏன் அல்லாவோட தொடர்பு பட்ட விடயங்களை சொல்றோம் தெரியுமா நாங்க காலடி எடுத்து வைத்திருக்கிற மாதம் மாதம் எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் அல்லாஹி நல்லடி ஆறுகளே கவலை என்ன தெரியுமா முஹர்ரம பத்தி அதிகமானவர்களுக்கு தெரியாது இந்த மாதத்துல என்ன சிறப்பு தெரியாது என்ன விஷயங்கள் நடந்துச்சு கணினி கல்லாக பற்றி முகர் ரமுடைய மாதத்தில முதலாவது சும்மால காலடி எடுத்து வைத்து இருக்கிறோம் இந்த மாதத்தை பூர்த்தியான முறையில கழிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தால நம் அனைவர்களுக்கும் நசிமாக்குவானாம் அவங்க மனைவி இந்த ரெண்டு பேரும் படைக்கப்பட்ட மாதம் சொருக்கத்துல குடியமர்த்தப்பட்ட மாதம் அவங்க செஞ்ச தவறுக்காக வேண்டி துனியாவின் பக்கம் வீசப்பட்ட மாதம் இருந்து செஞ்சுக்கு கப்பல் ஜூதி மலையுடைய அடிவாரத்துல ஒதுங்கின மாதம் அலைஹி சலாத்து வசலாம் வானலோகத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட மாதம் அய்யூப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய நோய் சுகமாக்கப்பட்ட மாதம் ார்களே த்து வஸலாத்துக்கு பார்வை கிடைச்ச மாதம் அவங்க யூசுப் அலைத்தோட சேர்க்கப்பட்ட மாதம் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் நெருக்கல இருந்து காப்பாற்றப்பட்ட மாதம் கண்ணியமிக்கலாம் இருந்து விடுதலை படைக்கப்பட்ட மாதம் அதே போல சூரியன் சந்திர நட்சத்திரம் படைக்கப்பட்ட மாதம் சுவர்க்க நரகம் படைக்கப்பட்ட மாதம் நாலு வேதங்கள் இறங்கின மாதம் படை பொறுப்பான நாலு பேர் இபிராயில் அலிஹலாம் அலிஹலாம் இவர்கள் படைக்கப்பட்ட மாதம் நல்லடி ஆறுகளே சலாத்து வஸ்தலாம் படைக்கப்பட்டத்துக்கு பின்னால முதல் முதலாக முகர்ந்தமுடைய மாதம் எவ்வளவு சிறப்புகள் உள்ளடக்கப்பட்டே ஏன் இது தெரியாது இஸ்லாம் தெரியாது இந்த வார்த்தை கசப்பாய்ந்தாலும் ஏற்றுக்கொள்ள எங்கட முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் தெரியாது எத்தன முஸ்லிம்களுக்கு ஒரு நண்முஸ் பத்தி சொல்லிக்காமருக்கு தெரியா நாங்க பேரளவுல சொல்லி கொண்டிருக்கிறோம் படிக்கல பூர்த்தியா இன்னும் ஹதீஸ் தெரியாது கண்ணியம் எல்லது ஜனவரியுடைய கண்ணியம் எங்க உள்ளத்தில் இருக்குது ஏன் வருஷ கடைசி அதை அடுத்தவங்களுக்கு எங்களுக்கு அல்ல எங்களுக்கு முதல் மாதம் புது வருடம் இத கண்ணிய படிச்சது ஒவ்ரு முஸ்லிம்களுக்கும் கடம் என்பத வாழ்க்கையில மறக்கவா மிக்கவர்களே அல்லாருவி நல்ல யாரு அல்லே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பான விடயம் தான் நாள் நடந்தசூராவுடைய தினத்தில தான் கவிசல்ல வலைவசல்ல சொன்னாங்க நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இந்த மாதத்துல ரெண்டு நோன்பு ரெண்டு காரணம் முதலாவது காரணம் யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய எங்களுக்கு தெரியும் அதரது மூசாலை பாதுகாப்பதுக்கு எங்களுக்கு தான் பின்பற்ற தகுதியானவரு நாங்க ரெண்டு நாள் நோம்பு வைப்போம் ஒன்பதாவது நாள் தினம் பத்தாவது நாள் ஆசுராவுடைய தினம் செவ்வாய் கிளமா புதன் கிளம்ப வரக்கூடிய செவ்வா புதன் ஒரு வருஷத்திட பாவத்துக்கு பரிகாரம் ஒரு நாளுடைய நோம்பு ஒரு நாள் வாழ்க்கையில ஒரு நாள் பாவம் செஞ்சிருப்போம் எ முழு வாழ்க்கையில சொந்த விஷயங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பாவம் ஒரு வருஷத்துல பாவம் ஒரு நாள்ல கரைக்கப்படும் அதனால பத்தாவது நாள் முடியுமான அளவுங்க முடியுமான மக்கள் நோம்பு பிடிக்க ஏதும் முயற்சி செய்தோம் அதே போல இந்த முகர்ந்தமான அமர் தான் குடும்பத்துக்கு செலவழிக்கிற வாழ்க்கையில துணியால எல்லாத்துக்கும் செலவழிப்பானோ நண்பருக்கு செலவழிக்க ரெடி ஊர் உலகத்துக்கு செலவழிக்கிறடி எல்லாத்துக்கும் செலவழிக்க மனைவிக்கு சல்லி கொடுக்க ரெடி இல்லை கொடுக்கிறது அந்த ஆக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு அந்த எனக்கு தெரிய அதிகமான காதி நீதிமன்றங்கள் கொழும்பு ஏரியாக்களை விசாரிங்கு மனைவி களவெடுத்து மாப்பிளிட காரணம் தேடி பார்த்தா பெருமே பொதுவான செலவுக்கு தள்ளி கொடுக்கப்படுவது அந்த மனைவிட சொந்த தேவைக்கு தள்ளி கொடுக்கற குடும்பத்துக்கு செலவு நாங்க ஊர்ல பெயர் எடுக்கிறது ரெண்டாவது மகால பெயர் எடுக்கிறது ரெண்டாவது முதலாவது மனைவி கிட்ட நல்ல பெயர் எடுக்குது ஸ்ரீதேவி என்ற பெயர் எடுத்தாங்க சொருக்கத்துக்கு வார்த்தைய அப்படிய இந்த மாதத்துல யாரெல்லாம் குடும்பத்துக்கு செலவழிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அவங்களுக்கு முழு வருடமும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா கொடுக்குவான்னு சொன்னான் அதனால அவங்க சொல்லி காட்டினாங்க வருஷம் நாங்க செலவழிச்சு பார்த்தோம் அந்த செலவழிக்கிறதுல ஒரு நாளும் கெடுவிய காணல்ல நல்லவ மாத்திரம் தான் கீழ கண்டிப்பா அதனால கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடி ஆறுகளை தினம் கட்டாயம் செலவழிங்க குடும்பத்துக்கு முடியாம அளவு நோக்கப்படிங்க அல்லாஹால பூர்த்தியான கூலி எங்களுக்கு வழங்குவாங்க அதே போல கண்ணியமி கல்லாகுவி இந்த ஆசூர்வுடைய தினம் இந்த மாதத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இஸ்லாத்திலிருந்து மூடி மறைக்கப்பட்டேன் இந்த நிகழ்வை கட்டாயம் வாழ்க்கையில் தெரியும் இந்த நிகழ்வு எங்களுக்கு நான் அந்த நிகழ்வை பற்றி பெருசாக தேடுறது கிடையாது இப்படி ஒரு நிகழ்வுக்குன்னு தெரியும் ஆனா இந்த நிகழ்வுல நடந்த விடயங்கள் என்னஹவி நடந்து வருஷங்களுக்கு மேலால் ஆகிறேன் ஆனாலும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த வடு காயம் இன்னும் போகல் இன்னும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த ரணம் இன்னும் ஆரல்ல கர்வலா என்று சொல்லக்கூடிய நிகழ்வு கர்வலா என்றா ரொம்ப நீண்ட வரலாறு நேரம் இடம் கொடுக்கிறத போல ரொம்ப ரத்தின சுருக்கமாக ரொம்ப சுருக்கமாக கர்பலா முதலாவது விலங்கு கர்பலாண்டா என்ன கர்பலா கர்பலான்னு மட்டும்தான் செல்ல தெரியும் செல்றேன் அதாவது சோதனைக்குரிய ஒரு பூமி இதுக்குதான் கர்பலா செல்றது எண்ணியமிக் கல்லாது நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த கர்பலால என்ன நடந்துச்சு அலிரதி எல்லாம் அவங்களுடைய தலைமையகத்தை மாத்தினாங்க ஈராக் ஏன் மாத்தினாங்க அலிரதியெல்லாம் பின்பற்றக்கூடிய விரும்பக்கூடிய பெரியோரு கூட்டணி தான் ஈராக்கு அலிரதிய பெரியோரு கூட்டணி தாங்க இவங்களுக்கு தான் செல்லுவாங்க இந்த காலத்துல அந்த பேர் கொஞ்சம் மொடிப்பையாகவே வரும் அந்த பெயரை நான் செல்ல விரும்பல செல்றது அலிரதி மஹபத் அருமையான ஆட்சிக்கு அப்படியே பின்னால மொஹாவியா ரதியல்லா ஆட்சி வருவது மொஹாவியா ரதியல்லாவுடைய ஆட்சியுடைய நேரத்திலே ஹசன் ஹசின் ரதியல்லா இந்த ரெண்டு பேரும் எந்த விதமான சங்கடமும் ஏன்னா மகாவியார் ஆட்சியில் எந்த விதமான ஆனா மொஹாவியார் ரவி எல்லாம் அவங்களுடைய ஆட்சிக்கு பின்னால அவங்களுடைய மகனுடைய கையில மகாவியார் ரவி எல்லா பொறுப்பு கொடுத்தாங்க ஏன் என்றா மகன் எதீப் இவன் ஒரு மோசமான மனிதன் இந்த மோசமானவன் நல்லவனை போலியலாகிட்டியார் நல்ல பலவாங்க வெளியில போனா அவனோட பூத்தெல்லாம் காட்டுது அத போல இவன் நடிச்சான் இப்ப மாவியார் நெடிச்சாங்க ஏத மகனுக்கு பொறுப்பு கொடுத்தா நல்லா திறம்பட செய்வான் பொறுப்பு அவனோட கையில கொடுக்குறாங்க ஆனா எசீப் பொறுப்பு எடுத்ததுக்கு பின்னால்தான் அவனுடைய சுயரூப்பம் வெளியில வருவது இப்ப என்ன செய்யும் தொடர்பு வச்சிருந்தான் இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாததை போல வாழ்ந்து கொண்டிருந்தான் கல்லாமதி நல்லடி ஆளுகளே சொல்லி சொல்லி சொல்லி பார்த்தாங்க இவன் கேட்கிற மாதிரி இல்ல இப்ப ஹசைன் ரதிகள் என்ன செய்யறாங்க இவங்க அப்படியே கிளம்பி வந்தாங்க மதீனாக்கு வந்ததுக்கு பின்னால எசீத் லெட்டர் போட்டான் மதீனாண்டி செய்யும் என்னீனால மக்களுக்கு வைத்தாங்க இவ்வளவுதான் இப்ப ஹுசைன் மக்களால எசீது ஆட்சி ஈராக்கல இப்ப இந்த எசீத் என்ன செஞ்சாருடா ஹிஜிரி அறுபதாம் ஆண்டு ஹிஜிரி அறுபதாம் ஆண்டு நடக்குது அதுக்கு முன்னால அங்க கும்பால இருந்து மக்காவுக்கு கடிதங்கள் வருவது கிதாபு அறுபது கடிதங்களுக்கு மேல வருவது வர செய்யும் நீங்க வாங்க உங்களுக்கு நாங்க பயசோ உங்களை நாங்க விரும்புறோம் வாங்க வாங்க என்பதால் எத்தனையோ கடிதம் ஒன்று ரெண்டு கடிதம் என்றாலும் பிரச்சனை இல்லை கடிதம் இந்த நேரத்துல ஹசைன் ரயில்ல உடனடியா போவல்ல என்ன செஞ்சா அவனோட குடும்பத்தில் ஒத்தறிந்தாரு குடும்பத்தில் அகலுள் பயத்தை சேர்ந்த உதவி அருவாக என்று செல்லக்கூடிய எங்க இராக்கல இப்ப முஸ்லிமையில இவங்கள வீட்டுல ஈக்கிறாங்க பன்னெண்டாயிரம் பேர் முதலாவது நாள் வயசு செஞ்சா நாளுக்கு நாள் கூட ரெண்டாவது நாள் பதினெட்டாயிரம் பேரா அத ஒத்துச்சு இப்ப முஸ்லீம் நினைச்சாங்க மக்கள் எழுதி ராசிக்கு வாங்கியல்லாமடி யாருகளே ஆனா ஹுசைன் ரவி எல்லாத்தும் தெரியா முஸ்லீமே எல்லாத்தும் தெரியா இது பெரிய ஒரு ஸ்ட்ரெப் தெரியா இது சூழ்ச்சி இது திட்டம் என்று தெரியாது இவங்க லெட்டர் போட்டுட்டாங்க போட்டதுக்கு பின்னாலி கேள்விப்பட்டது அப்துல் எல்லார குடும்பத்தார் அவரை கூட்டிடுவார் இவங்கி மினார்வா கேட்டேன் யாரு இந்த முஸ்லீம் சொன்னாங்க நான் காட்டி தர மாட்டேன் உடனடியாக ஹானி புனார்வா அந்த இடத்துல கொலை செய்யப்படுற இல்ல திரும்பி போறாங்க வெளியில போன முஸ்லீம் அந்த இடத்துல கோவப்படுறாரு பத்து யாரெல்லாம் பைய செஞ்சாங்க போராடு மோகக்கூடிய நேரம் மகரிப்புடைய நேரம் இவங்க மகர்புடைய தெலுங்கை முன்னுக்கு நீந்து தொழுவிக்கிறாங்க முஸ்லீம் வந்து எல்லாம் தொழுகி சலாம் குளித்து பாக்குறாங்க இப்பதான் விலங்குகளா வெளியில நடந்து போகிற ஒரு வீட்டுக்கு போறாங்க வீட்டு அடைக்கலம் கேட்கிறாங்க அடைக்கலம் கொடுக்கப்படுவது அவங்க சுபகனுடைய தொழுகை தொழுதுக்கு வெளியில வாராங்க சுருக்கமா பேசுற வெளியில வாராங்க வரக்கூடிய நேரம் எழுவது பேர் வெளியில நின்று கொண்டிருக்கிறான் எழுபது பேர் நிக்கிறாங்க இந்த நேரம் விட்டு மனுஷன் கிட்ட கேட்கிறான் இலையை காட்டி கொடுத்தீங்க சொன்னாங்க எங்கட ஊருக்கு வாரத்துக்கு முன்னால நீங்க எங்க ஊரை பத்தி விசாரிச்சுட்டு தான் வரும் இங்கே அவங்களுக்கு போக முடியல முஸ்லீம் வெட்டி கொண்டா லேசான தியாகமல்ல கண்ணியம் மிக்கவர்கள் இப்பயும் கொலை செய்யப்பட்டது ரதியில் அங்கே அவுட் ஆகி வரக்கூடிய நேரம் சகாபாக்கள் தடுத்தா அந்த சகாபாக்கள் தடுத்த விஷயங்களை கூட ஒரு ஜும்மால பேச பல வார்த்தைகளை சொல்லி தடுத்தாங்க ஆனா முடிவு தனியா இல்ல சில சொன்னதான் போவன் குடும்பத்தில் ஆட்கள் அல்ல சசியா சுசை பெரிய ஆலிமா அஹ் இவங்க எல்லாத்தையும் நதி கரைத்து வரக்கூடிய நேரம் தான் முஸ்லிம் ரவி செய்யப்பட்ட செய்தி இவர்களுக்கு தெரியாவது உடனடியாக ரெண்டு பட னு ஜியாது பட அதுக்கு பின்னால் அப்துல சாதுடைய பட இந்த ரெண்டு பேரும் மாற ரெண்டு பேர் இந்த படையில ஒரு படையில ஐயாயிரம் பேர் ரெண்டு படையா பத்தாயிரம் பேர் வாராங்க யார யார சு ரெல்ல சுத்த அவனு இந்த மாட்டிக்க வரச்சுட்டாங்க அல்லாஹவி வந்ததுக்கு பின்னால சொன்னாங்க நீயே நீதமானவன் யாழ்லா நீங்க வரல யுத்தம் தான் எங்களோட செய்வீங்களா நாங்களும் செய்வோம் கண்ணியனி கல்லாகவி நல்லடி யார்களே இவன் எல்லாம் முடிவு செய்யறாங்க பத்தாயிரம் பேரும் சேர்ந்து பேசுறாங்க இவங்களுடைய முடிவு அந்த இடத்துல ஒரு மூதேவியூர் செல்லக்கூடியவர் இவன் பேர் கூட சரியா வாயில வருவதில் இவன் சென்னா முடிவு கொலதான் அவரை கொலை செய்யறதுதான் முடிவு சந்தேகம் இந்த நேரத்துல வாராங்க வந்து சென்னாங்க நாம யுத்தம் செய்வோம் உங்களோட யுத்தம் செய்ய போறோம் உடனடியா பத்தாயிரம் பேர் எதிர்த்து யுத்தம் செய்யறாங்க கண்ணிய நல்லடி யார்களே ஹசன் ரதி அல்ல அஞ்சு வயசு மகன் ஓடி மாறாரு பின் அருமையானவர்களே ஒரே நாளில் அந்த கர்பலாடைய பூமியில நாப்பது பெண்கள் ஒரே தடவையில விதவையாக்கப்பட்டார் இது யாருட குடும்பம் எங்களோட குடும்பம் அல்ல கண்ணியே அகளுள் வை வரைவ செல்லம் அவர்களுடைய குடும்பத்து மக்களுடைய சூழல் சின்ன ஒரு கை கொலை கை குழந்தைய கையில வச்சுக்கொண்டு யுத்தம் செய்றாங்க பின்னு காலத்தன் மாறான ஒரு பாவி ஒரு ஈட்டி எடுத்து அந்த கை குழந்தைய களத்துல கொட்டி அந்த குழந்தையும் கொலை செய்யப்பட்டு அந்த குழந்தைய அடக்கிட்டு மாறாங்க வந்து தொடர்ச்சிதா இவங்களும் இந்த இடத்துல இப்படி ஒரு சோதனை எங்களுக்கு அவளுக்கு ஒரு சின்ன காற்றல் தலைவலிக்கு ஈமான்ல வார்த்தை பேசுறோம் எப்படியாப்பட்ட சோதனை அறிவிக்கும் கருமரா இதுக்குதான் செல்ற அந்த பூமிக்கு கருமலான சோதர சுமல் ஏறாங்க கண்ணியமி கல்லாகவே நல்லடியார்களே அருமையானவர்களே ஆவியர் பெண்களுக்கு பொறுப்பா ஈக்கிறாங்க அதுக்கு பின்னால பின்னு கால வந்து இவன் சுரை சொல்லக்கூடியவர் இவன் வந்து எல்லாம் அவனுடைய கைய வெற்றார் வெற்றினதுக்கு பின்னால கட்டளை இடப்படுதுல கேக்குறேன் இவங்களோட முகத்துல நாங்க ரசூர் சல்லா சல்ல பாக்குறோம் ஏ அந்த காலத்துல ஏழு பேர் நபி செல்லா செல்லமாவல்தான் என்று சொல்லவர் இவன் தான் வந்து களத்தை வெட்டி பிளேட்லேருந்து என்ன அருமையானவர்கள் கொஞ்சம் உள்ளத்தான இந்த விஷயங்கள கொஞ்சம் கல்வில செல்றோம் கீழ லேசா இந்த மார்க்கம் வந்து அங்க செஞ்ச தியாக ஆனா மார்க்கையில பாதி முடிஞ்சு முப்பது நாற்பது வருஷம் முடிஞ்சு இன்னும் அஞ்சு நேரம் தொழுகைல எங்களுக்கு பாடமா தான் என்ன தியாகம் வாழ்க்கிறேன் தலை இல்லாத முண்டமாக அப்படியே இருக்கிறாங்க சென்றது எல்லாம் அவளுடைய மூலி ஜனாத ஜனாத அடக்கப்பட்டு அவளுடைய உடம்பு கரவலால அவங்களுடைய தலை அடக்கப்பட்டு மதியனால பாத்தி மறந்து எல்லாம் போன அவளுடைய தலை மாற்றல் அடக்கப்பட்ட எப்படியாகப்பட்ட ஒரு சோதனை ஆயிடுங்கள் வாழ்க்கையில் அல்லாஹால லேசாக மார்க்கத்தை கொண்டு வந்து தண்டீரா காலடியில மார்க்கவிங்கிறது லேச அமல் செய்யலும் லேசா எல்லா விஷயத்தையும் செய்யலும் எந்த தியாகமும் இல்ல ஆனாலும் இன்னும் தொழுக பாடம் பாரம் அமல் பாறம் கஷ்டம் பாவம் லேசா செய்யலும் பாவத்தை லேசா செய்யலும் எந்த அமல்லையும் ஆசை இல்லை ஆர்வம் இல்லை இந்த மாதிரி சோதனைகளை வாழ்க்கையில தரப்பட்டா இவங்களோட ரத்தம் தான் நாங்க இந்த நேரத்துல சும்மா சௌகரியமா லேச அமல் செய்து கொண்டிருக்கிறோம் ஒன்றும் இல்லை நல்ல தியாகங்களே அதனால எவ்வளவு முக்கியமான சம்பவங்களோட எவ்வளவு சந்தோஷமான சம்பவங்களோட இந்த கவலையான சம்பவத்தை உள்ளத்தில் எழுப்போம் வாழ்க்கைய பாவங்கள் பாவத்துக்கு எல்லாத்திலும் தலா போடுங்க நன்மை உடைய பட்டியலை போடுறது ரெண்டாவது பாவத்தை எழுதுங்க ஒரு கோப்போன்னு எடுங்க ஒரு நோட் ஒன் எடுத்து எழுதுங்கிறேன் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இன்னும் பாவத்தோடுறது எங்களுக்கு இன்பம் வரல என்றா என்ன இன்னைக்கு நல்லது யார்களே வாழ்க்கை இஸ்லாம் இல்லை என்று சொன்ன அனுப்பிலை எனவே இந்த மொஹர்ராமுடைய மாதம் நல்லா விரும்பும் கூலிய முறையில கழிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோட மௌத்து வரைக்கும் மகிழ்ச்சிய சொல்லாமர்களுக்கு வளர்ந்து மன்னிப்பாயாக எங்களை பெற்றை வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் பந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக கருமாவோடு எங்களுடைய ரோகளை கைப்பற்றி For more Islamic lectures and useful information visit es